ஹதீஸ் அறுபத்தி நான்கு அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலி அல்லாமும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லும் அலிஹி வசல்ல அவர்கள் ஒரு மனிதரிடம் தமது மடல் ஒன்றை கொடுத்து அனுப்பி அதனை பஹ்ரைன் நாட்டு மன்னரிடம் ஒப்படைக்குமாறு கட்டளையிட்டார்கள் அவ்வாறு அம்மனிதர் பஹ்ரைன் மன்னரிடம் ஒப்படைத்தார் அவர் அதை பாரசீக மன்னன் கிஸ்ராவிடம் ஒப்படைத்துவிட்டார் அதனை கிஸ்ரா படித்து பார்த்துவிட்டு கிழித்து எரிந்தான் இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நபிசல்லம் வாஹும் அலேஹுசல்லம் அவர்கள் அவர்கள் முற்றாக சிதறடிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு எதிராக இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள் என்று இபுலு நுசையிப் அவர்கள் கூறியதாக நான் கருதுகிறேன் என இந்த ஹதீஃபை அறிவிக்கும் இபுலு ஷிஹாப் என்பவர் கூறுகின்றார்